சுவய அருணகிரதரு கந்தரனுபூதி நித்தம் குமரா குமரா முயூராதிடம் மகாக்கியகூடம் மனோகாரேம் மகச்சித்தேகம் மகிதேவேவம் மகாவேதாவம் மகாவா வஜேலோகாலும் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேற்றுக்கு தியானம் செய்வதற்காக பிரார்த்தனை பண்ணது மனசு ஊருகிறதை பற்றி சொன்னார் அப்போ வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் கருணாகர கடவுளான முருகனுடைய அருள் கிடைக்குங்கிறத மனசு ஊருகிறத சொல்லி எப்படி ஒரு பரமபக்தியாக இருக்கக்கூடிய பிரேம பக்தியாக இருக்கக்கூடிய அந்த வள்ளி வள்ளியினுடைய மணாட்டி தான் இருந்தாலும் அவர் பிரேம பக்தையா பார்த்து அவர் கேட்குறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாப்பில அப்போ நேத்தி பார்த்த பதிகம் திணியான மனோ சிலை மீது உனத்தாள் உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியா என வள்ளி பதம் பணிகம் தனியா அதிமோக தயாபரன் கருணாகர கடவுள் தயாபரன் அதுதான் இன்னிக்குண்டான பாசுரம் ஏழு கெடுவாய் மனனே கதிகள் கரபாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவேன் வேதனை தூள் படவேன் விடுவாய் விடுவாய் விதையாவையுமே முருகா முருகா முருகா முருகா கெடுவாய் மனனே கதிகள் கரபாது திடுவாய் முடி வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவேன் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே ஒரு இதை சொல்கிறோம் அதாவது அதிகமாக தத்துவங்களையும் இருக்கக்கூடிய ஒரு அந்த தத்துவங்கள் மற்ற அந்த பிணைப்பு எல்லாருக்குள்ளேயும் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி இருக்கிறதும் பார்த்து நம்முடைய ஜீவர்கள் எப்படி உய்வதற்குன்னு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கிறது என்னென்னா எல்லாம் வந்து அந்த இறைவனும் இறைவனுடைய சக்தியும் தான் நடக்கிறது நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிறது நானும் நீங்கள் சொல்லிக்கிறது ஒரு ஒரு அவருக்கு விளையாட்டு பொம்மையாக தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் அவனுடைய சக்தியே அடியன் பேசுகிறதும் இல்லை அடியன் வளர்றதும் இல்லை நீங்கள் வந்து நன்றாக புரிந்து எல்லாம் அவனுடைய அருளே அவன் மட்டும் அவனுடைய சக்தியும் அவன் மட்டுமே அதான் அப்போது அந்த ஞான வேல் காமிக்கிறது ஞானவேல் ஞான சக்தியை காண்பிக்கிறது முருகன் அவன் ஞானஸ்வரூபணும் ஞான பண்டிதான் ஞான சுரூப்பானது அதனால் என்ன காமிக்கிறது கரவாது ஒளியாமல் வடிவேல் இறைத்தாலெலாம் முருகனுடைய திருவடி என்ன காமிக்கிறானா கெட்டுப்போகக்கூடிய மனமே எல்லா ஒன்றையும் நீ கட்டுப்போய் இந்த ஜீவனையும் கெட்டு கெடுக்க வைக்கிறேன் அதாவது இந்த உயிர் இருக்குது இல்லையா ஜீவன் என்ன சொன்னாலும் அது இந்த மனசோட கெட்டியாக கட்டி போட்டு வச்சுருக்குது அது எதனால் இந்த மாயையால் பிரகிருத்தியால் அதுதான் அது அவனுடைய சக்தி அப்போது இந்த உயிரை மனத்தில் சேர்ந்தே போட்டு கட்டி வச்சிருக்கு இல்லையா மனதோட பஞ்ச இந்திரியங்கள் கலந்துருக்கு அதனால் அப்போ செய்யக்கூடிய செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய சுவைக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனது மூலமாக போய் இந்த உயிர்கெட்டாக போயிருது அந்த உயிரை வந்து தனியாக மற்ற எல்லா விதங்களையும் கட் பண்ணணும் அதுதான் பந்தம் போகிறதுக்கு அவனால் பார்த்தோம் அது அவனால் தான் முடியும் விடாத பல பல ஜென்மங்களாக செய்யக்கூடிய ஒரு சாதனைகளாக நடக்கும் அதுதான் மறுபடியும் சொன்னால் அருணகிரி கிடைத்த ஒரு அனுகிரகம் யாருக்கும் கிடைக்காது அவ்வளோ ஒரு சக்தி அதே மாதிரி அவர் செய்கிற நூல்களில் இப்போ அவர் பாட சொன்னார் திருப்புகழ் பாடினார் இங்கே பாடுன்னு சொன்னார் விட்டுட்டார் மறுபடியும் வயலூரில் பாடுன்னு சொன்னார் மேலும் மயிலை வச்சு பாடினார் பாடினார் அப்போது பொதுவாக இறைவனை பற்றி பார்த்தீங்கன்னா அவனுடைய வடிவழகு அவனுடைய கல்யாண குணங்கள் அவனுடைய உயர்ந்த பண்புகள் அவனுடைய வீர தீர இல்லை கருணையாக அவனுடைய லீலா வினோதங்கள் அவனுடைய சரித்திரங்கள் இதை வந்து அவர் நமக்கு செய்த ஒரு கருணை இதெல்லாம் நினச்சி நினைக்கிறது அது வந்து பக்திக்கு ஏற்படக்கூடிய ஒரு இது அதுதான் ஒரு ஃபீட் மெட்டீரியல் அதை வச்சு அவர்களிடம் காண்பிக்கக்கூடியதெல்லாம் மற்றதெல்லாம் செய்யக்கூடியது வந்து பூஜையோ இல்லை ஜப்பமோ இல்லை மற்ற ஆராதனை எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் கிரியை ஆகிடும் சரியாக கிரியை ஆகிடும் தியானம் அவர்கிட்டருந்து மனசால் அது வந்து பக்திக்கு ஏற்பட ஞானத்திற்கும் அவன் பரம்பொருள் நம்ம வந்து ஒன்னும் இல்லாத ஜீவன் எளிம் அவன் அவ்வளவு எளிமையோட அவ்வளவு பரம்பொருளா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா அதை அவன் அவனுடைய பரத்துவத்தை நினச்சி பார்க்கக்கூடியது ஞானம் அடைவதற்கு உண்டானது புத்தியில கிடைக்கூடிய ஞானம் இப்போ புத்தியில ஞானத்தை அடைந்து மனசில் உருகி பக்தியோடு இருந்து இருந்து இருக்கணும் ஆனால் அது வந்து தப்பான வழியில் இந்த மாயால் உலக வாழ்க்கையில் மாட்டின்ண்டே போகிறது அதனால் இந்த இந்த ஜீவன் கெட்டு போகிறது அது தான் கெட்டு போகக்கூடிய மனசே நல்ல கது என்ன அதாவது இது அதாவது எனக்கு இல்லை போகல கிடையாது அப்படி ஆர்ஜவம் ஆர்ஜவம்னா செய்யக்கூடிய செயல் ஒன்றும் பேசக்கூடிய பேச்சு ஒன்றும் நினைக்கக்கூடிய ஒரு ஒன்று விஷயம் இந்த மூணும் ஒரே லைனில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போது அது எல்லாத்தையும் அதுதான் ஒழியாமல் மறைக்காமல் தர்மம் செய்வது இருக்கிற வரைக்கும் அவரவளுக்கு இருக்கிற வரைக்கும் வேலை ஏந்திதா ஞானத்தை ஏந்திய அந்த முருகனார்கன ஞான பண்டிதன அவனுடைய அடியை நினைப்பது இப்படி செஞ்சால் வினைகள் எல்லாம் அகன்று போகும் வினைகள் எல்லாம் பொடி பொடியாக போகுங்கிறத தான் இந்த ஒரு பாசுரத்தில் காண்பிக்கிறார் நம்ம அருணகிரிநாதர் அவருடைய அனுபூத்தி அடையக்கூடிய ஒரு வழியில் காண்பிக்கிறார் என்ன மணனே மணனே ஏ மனமே கெடுவாய் வீணை கெட்டு போகிறேன் நீ கெட்டு போய் என்னையும் கெடுக்கிற கெடுக்கிற நான் சொல்லிக்கிறது இந்த சைத்தன்யம் கதிகள் நம்ம உயிர உயர் வழியை சொல்கிறேன் நான் வந்து நல்லபடியாக நம்ம மேலே வரத்துக்குண்டான வழியை சொல்கிறேன் கீழ் கறவாது இடுவாய் கேட்பவர்களுக்கும் ஒழியாமல் வஞ்சகன பண்ணாமல் இல்லை இல்லைன்னு சொல்லாமல் என்றதை ஒன்னால் முடிந்தது என்றதை கொடுக்கும் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் அப்படிப்பட்ட கூர்மையான ஞானமாக இருக்கக்கூடிய அந்த வேளாயுறத்தை கையில் எடுத்துக்கொண்டீங்க அந்த கந்த கடவுள் இருக்கானே சொந்த கடவுள் அவருடைய திருவடியை மறவாமல் தியானம் பண்ணுவாங்க அப்போ நெடுவேதனை சொல்றதுல இப்படி முருகவே அப்படி முருகவேலை வந்து நெய்ப்பதால் ரொம்ப காலமாக தொடர்ந்து வருதேன் அந்த ஜனன மரண அதுதான் சம்சாரம் சம்சாரம் இஸ் ஈக்குவல் டு ஜன சம்சார சாகரம் சம்சார கடல் சம்சாரம் காடு சம்சார பாலைவனம் சம்சாரம் அக்னி இப்படி என்ன சொன்னாலும் அது வந்து தொடர்ந்து வருது ஏன் அந்த பாப புண்ணியங்கள் வந்து தொடர்ந்து வருது அதுன்னு அது கட்டானாதான் புண்ணியங்களுக்கும் ஒரு பிறை உண்டு பாப்பங்களுக்கும் பிறை உண்டு ரெண்டுக்கும் உண்டு ரெண்டும் கட்டாகணும் ரெண்டு நில் பேலன்ஸில் வரணும் அப்போது அது அவனால் தான் பண்ண முடியும் அதான் பண்ணார் அவர் முருகக்கட்டையில் தான் மறுபடியும் சொல்ல மறுபடியும் ஐவில் கம் டு பாயிண்ட்டு அவரை வந்து அருணகிரினாத அப்படி அவர் அனுகிரகம் பண்ணார் பரமாத்மாவால் தான் முடியும் அது வந்து இந்த மாயையினுடைய ஒரு தொடர்பை அறுத்தார் அவர் விஷயம் அப்போது மாயையினுடைய தொடர்பை மாயினுடைய அந்த ஒரு ஆக்கம் ஆக்கம் இருக்கு தாக்கம் இருக்கு அருணகிரிநாதனுடைய ஜீவன் மேல அதை முதல்ல அறுத்தார் அவர் தன்னிடம் முழுக்க முழுக்க சமாதி அடையிறாப்புல அனுகிரகம் பண்ணிட்டார் அதான் சும்மாயர் சொல்லார அம்மா பொருள் ஒன்றும் அருதி பொருள்லாம் என்ன வஸ்து அதுதான் பிரகிருதி அதுதான் மா எதான் அப்போது அதே மாதிரி பின்னாடி சொல்கிறாரு இல்லையா அனுபூத்தி பிறந்தது வேணும் அப்போ முன்னால் பிறந்தது வேணால் பிறந்ததுக்கு முன்னால் பாடினது அத்தனையும் அந்த ப்ராசஸில் பிறந்ததுங்கிற போது அப்போ பாடினதும் அந்த ப்ரெசன்டென்ஸில் அதுக்கப்புறம் சமாதிலே இருந்த மாதிரி அதாவது அனுபூத்திலே இருந்த மாதிரி பாடினது அதுதான் சமாதிஸ்தராக இருந்து ஞானானந்த அனுபவத்தில் இருந்து பாடினது அப்புறம் அதனால் நெடுவேதனால் எப்படி துன்பம் அதை தூள் படவே சுடுவாய் பொடிப்படியாக செய்கிறவரையும் ஞானாகின சுட்டு எரிப்பாய் அதுதான் ஞானாக்னி தக்த கர்மானின்னு கீதையில் பக் கீதில் சொல்லணும் ஞானாக்னி தக்தகர்மானின்னு அப்படி வினையாவும் விடுவாய் விடுவா எல்லாவற்றையும் விட்டு விடுவாயாகனு சொல்லுது என் மனமே நீ வந்து ரொம்ப வேண்டாமல் வே கெட்டு போகிற நீ கெட்டு போகிறது மாத்திரம் என்னையும் கடை வைக்கிற என்னன்னு சொல்லிக்கிற அவரர்கள் அந்த ஜீவன ஜீவனம் ஏன்னா அது வந்து அப்படி ஒரு பிடைப்பு இருக்கும் அந்த ஜீவனுக்கும் இப்போ அடியேன் பேசக்கூடிய அடியேன்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய இந்த மனசுக்கும் அப்படி ஒரு பந்தம் அது மனசோட தான் கேட்குறாப்பில் இருக்குது மனசு அழிந்து போக வேண்டும் அதுதான் அவர் வந்து பெரிய பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கார் ரமண மகர்ச்சி மனசின் தோன்றக்கூடிய இடத்தை ஒன்றிப்பார் அது தோன்றக்கூடிய இடத்தை உண்டிப்பார் அப்போ மனதை அழியுங்கிற பாஞ்சன் அதுதான் பிராணாயாமம் பிரத்தியாகலாம் சொல்வார்கள் அந்த இதில் அதனால் கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்கும் ஆனால் இந்த தீவிர ஆத்மவிசாரணை அந்த மனதே அழியக்கூடியதை காமிப்பார் அவருக்கு தபஸ் இருந்தது நமக்கு ஆகலையும் அவருக்கு அப்போ நான் முருகனுடைய அதனால தான் சொல்கிறதையும் முருகனுடைய திருவ திருவடியை மறவாமல் ஜானிப்பாயங்கிறார் அதனால் கேட்பவர்களுக்கும் ஒழிச்சு வைக்காமல் அன்போடு நீ கொடுக்கும் கேட்பவர்களை ஒன்றால் என்ன முடிவும் முடிவு கொண்டு அடுத்ததையும் கூர்மையார் அப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய ஞான வேலாயுத்த கையில் இருந்தக்கூடிய அவனுடைய திருவடியையும் மறக்காமல் தியானம் செய்வார் நினைவாயன் அப்படி தொடர்ந்து நெடுங்காலமாக வரக்கூடிய இந்த பிறவி துயர் பிறவி துயர் அப்படின்னா ஜனன மரண துக்கம் அதை வந்து ஞானாக்னியினால் பஸ்பம் ஆராப்பட சுட்டு எரிப்பாய் அதுதான் பகவத்கீதையில் அப்படி வினைகள் அனைத்தையும் அறவே விட்டு விடுவாயாக அப்படின்னா மூணு விதமான வினைகள் இருக்குது அதாவது வினைன்னு சொன்னால் இஸ் பாபம் புண்ணியம் ரெண்டும் செஞ்சிடும் இதில் வந்து சஞ்சிடம்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே பேங்க் பேலன்ஸாக நிறையா இருக்குது நமக்கு அந்தந்த ஜீவனுக்கு அதிலேருந்து ஒரு போர்ஷன் விட்ரா பண்ணுங்க இந்த ஜென்மாவில் அதுதான் பிராரப்தம் விட்ரா பண்ணி இந்த ஜென்மாவை ஓட்டி விட்டுக்கு நம்ம எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தையோ இதுவோ இருந்தாலும் எந்த வயசோ எந்த இதுவோ எப்படி எங்கே இருந்தாலும் இப்போ இந்த ஜென்மாக ஓடுறது இல்லையா கடைசி வரைக்கும் அது இந்த பிரார்பதத்தால் ஓடுது என்ன விட்ரா பண்ணது இல்லை இந்த சஞ்சலத்தில் விட்ரா பண்ணது இல்லை ஆகாமின்னு சொல்கிறதையும் இந்த ஒரு உங்களுக்கு ஞானம் வச்சுப்போம் வந்துருத்தோம் முருகன் கிருபையால் வந்துருத்தோம் அப்போது அப்போது ஆகாமி இருக்காது அப்போது வினைகள் எதுவும் செய்யமாட்டோம் அதான் புண்ணியங்களும் செய்ய மாட்டோம் புண்ணங்கள்லாம் நான் செய்கிறேன் எனக்கு இந்த புண்ணிய பலன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது எல்லாம் செய்வது முருகனே அப்படின்னு இருக்கும் அப்போ வந்து புண்ணியமும் வராது பாபம் பண்ண மாட்டார் தப்பான தவறான காரியத்தில் பண்ண மாட்டார் ஆகாமி அவனுடைய கிருப்பையால் அறிந்து அருந்து போகும் சஞ்சினம் அவன் தான் முருகன் அறுத்துருவார் அப்போது பிராரப்தத்தை ஓட்டணும் அது வரைக்கும் ஓட்டணும் அதுதான் சொல்லப்படுது அப்போ பாப புண்ணியங்கள் வந்து தொடர்ந்து வருது அது எல்லாத்தையும் விட்டு விடுவாயாக அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது மூணு மூணு இடத்துல சொல்கிறார் அவர் இப்போ இந்த ஏழாவது பாட்டில் சொன்னது கெடுவாய் சொன்னார் அடுத்ததும் பதினாலாவது பாட்டில் சொல்கிறார் பின்னால் கைவாய் ஆசையை ஒழிங்கிறத இடத்துல சொல்கிறார் கைவாய் கதிர்வேல் முருகன் அதில் சொல்கிறார் அடுத்ததும் முப்பத்தி ஏழாவது பாட்டில் கிரிவாய் அப்படின்னு வந்து மனசை பாட்டு சொல்கிறார் கிரிவாய் விடுவி விடுவிக்கிரமவேல் இறையோன் முடிக்க முடிக்கிறார் அப்போ கெடுவாய் மன்னன் என்ன மனங்கிறது மனசும் போ முடியா போல் இல்லை அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை பார்க்க போனால் ஒரு வேஷம் போட்ட விஷயம் தான் இல்லாத தபஸ்ன மார்க்கத்தை கெட்ட மார்க்கத்தை விழுந்து அழியக்கூடிய லோ புத்தி மார்க்கம் சொல்கிறா அடிகளார் வந்து நம்ம அருண்கிரிநாதர் தன்னுடைய மனசை முன்னால் வச்சுன்னு சொல்ல தன்னுடைய மனசை நான் வந்து உங்கள் உங்களுதுன்னு உங்களுக்கு கோபம் வரும் அவரை இருக்கும் நம்முடைய மனசை நம்மளே சொல்லிக்க வேண்டியது அதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்னுடைய மனசை முன்னால் வச்சு நான் சொல்லிக்கிறேன் அப்படி அவர் சொல்லிக்கிறார் அதனால் கெடுவாய் ஏன்னா மனசு பந்தனத்துக்கும் முக்திக்கும் அதுதான் காரணம் மனைய மனுஷானால் காரணம் இந்த மோக்ஷகம் எப்படி அந்த பஞ்சபூதங்கள் முன் சொன்ன மாதிரி லோக சுகத்தை நோக்கியே அது கீழ்மனுங்கிறதையும் உள்ள உலக விஷயங்களையும் கெட்ட பாதைகளையும் போகிறது கீழ்மனம் ஹிருதயத்தில் உள்ள திருப்பி பார்வை திருப்பி சிவத்தோடு ஒன்றும்போதும் அதாவது முருகனோடு வரும்போதும் உயர்ந்த மனமாக பேருப்படும் அப்போ தபஸ் மார்க்கத்தில் மேற்கொள்ளாது கெட்ட மார்க்கத்தில் உலகமான இந்த தப்பான செயல்களை செய்து கொண்டும் அந்த நெறியை அந்த மார்க்கத்தை பிடிச்சுட்டு அறையக்கூடிய மனமே நீ வீணே கட்டுப்போகிற அப்படின்னு அந்த அருணகிருநாதர் அப்படி இறங்குகிறார் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பாதி ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் அவள கடலாயத் வெள்ளத்து இப்படியும் அருணகிரிநாதர் திருப்பு கொள்ள வருது வருதும் மனமே நமது ஆக்கையை நம்பாது இதாகி சூத்திரம் அம்போருகனாடிய பூட்டினும் இனிமேல்தான் அஞ்சாரமையா கிரியாக்கையின் பஞ்சாடிய வேலவனார்க்கியல் அங்கா குவம்பா மைந்தா குமரா என ஆர்புயமரவாது அப்படின்னு சொல்லுங்க கதிகள் அப்படிப்பட்ட வழி சொல்கிறேன் கேள் நீ பழைக்கக்கூடிய வழியை சொல்கிறேன் கவனமா கேள் கரவாதெடுவாய் உன் கட்டை வந்து கேட்கக்கூடியவர்கள்ட இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறத ஒழிச்சு வைக்காமல் இயந்த வரைக்கும் அந்த ஏழைகளுக்கு வரியவர்களுக்கு வழங்காமல் செல்வத்தை கொடுத்தும் அவர்களுக்கு இருக்கிற போதும் இறைவன் வந்து இறைவன் வந்து காப்பான் இல்லைன்னா இறைவன் வந்து செல்வத்தை வைத்து கொண்டும் ஒழிச்சு வச்சுன்னு கொடுக்காதவன் கொடுக்காதவர்களுக்கு கூடிய நரகத்தை வைத்திருக்கிறானும் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார் அப்பர் சொல்கிறார் கரப்பவருக்கு இறைவனும் தன்னை கறந்து கொள்கின்றான் கரவாடு மன்னஞ்சருக்கும் அறியான் இறைவன் சொல்கிறார் அப்பறை மந்திரத்தை திருமந்திரம் சொல்லுவார் பரவப்படுவார் வரமே ஏற்றார் இர வளர்க்க ஈதலையா எனும் ஈயா நரகத்தில் நிறோ இரக்கமோடு கூடுவது எங்கேயா என்னும் வந்து நமக்கு வரும் பஜோந்தி ஆச்சாரிய காம்பார் சங்கர பகத்பாதான் தேயம் தீன அஜஷ்டம் தெய்யம் தீனம் அஜஷ்டம் தேயம் கெயம் தீனாய அஜஷ்டம் தேயம் தீனாய அஜஸ்டம் அதாவது வரியவர்களுக்கு ஏழைகளுக்கு விடாமல் உன்னால் முடிஞ்சிருக்கூடும் சொல்வார் இப்போ எங்காயிலும் வரும் ஏற்போக்கு இட்டதுன்னு அலங்காரத்துன்னு சொல்கிறார் இப்படி வழ அதாவது கொடுக்காதவர்கள் ஏழைகளுக்கு இருந்தும் கொடுக்காதவர்களுடைய செல்வத்தை கெட்டவர்கள் தான் கவனிக்கிறார் இது பக பாகவதத்தில் அழகான ஒரு ஒரு உபதேசம் முழுக்கம் பதினொன்றாவது கந்தத்தில் பக்தி ஞானம் தான் சொல்லுவார் அதில் பிக்ஷுகீதங்கிற இடத்துல ஒரு ஒரு ஒரு பிராமணன் ஒரு வந்து அவன் ரொம்ப பயங்கர கொடுமையான கருமி எதுவும் கொடுக்க மாட்டான் கடைசியில் அவன் ப அவனுடைய செல்வம் எல்லாம் பறித்து போடும் ராஜாக்கள் போ கொண்டு போயிடலாம் திருடர்கள் கொண்டு போயிடலாம் அவள் வீட்டு சொந்தக்கார்கள் கொண்டு போயிட இப்படியெல்லாம் போயிடும் அப்போது அவனுக்கு வந்து வைராக்கியம் வந்துடும் குரு கிருப் இவு குரு கிருப்பையால் அந்த இறைவனுடைய கிருப்பையால் வைராக்கியம் வந்து யாரும் என்னுடைய கட்டத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவார் அதில் அப்படிலாம் போகும் அதனால் கொடுக்க வேண்டும் அது கொடுக்காத நிலையை இங்கே காமிக்கிறார் அப்படின்னால வைத்தீட்டினார் இழப்பர் வான் தோய் மலை நாட உய்தீட்டு தேனீ கருங்க அப்படின்னால வ வரியவர்கள் அதாவது ஏழைகளுக்கு கொடுக்குற போதும் இது என்னுடைய பணம் நான் நான் வந்து சம்பாதிச்சது என்னது நான் கொடுக்குறேங்கிற ஒரு நினப்பு இருக்கக்கூடாது அதாவது மமக்க மமத்துவம் இதை விடணும் அகங்கர புத்தி விடணும் அகங்காரமும் கருத்தை விடணும் முருகன் கொடுத்தார் முருகன் கொடுக்குறார் அவ்வளோதான் எல்லாம் வந்து சிவமாயம் இருக்க வேண்டும் சிவமாயமாக ஆக வேண்டும் பல இடத்துல சொல்கிறாங்க உய்யும்படி ரெண்டு காமிக்கிறார்கள் பறவை பறப்பதற்கும் உதவி யார் ரெண்டு சிற சிறகுகள் இருக்கு இல்லைங்க ரெண்டு இதற்கு அது மாதிரி ம இதுலேயும் க இந்த தைத்தியத்திலையும் உப்பநீனத்திலையும் மாதிரி சொல்வார்கள் ரெண்டு ரெண்டு சிறகுகள் வந்து ஒரு பிரம்ம இது காமிக்கிறதுக்கு காண்பிப்பார்கள் அப்படி அது வந்து ஒரு பிரம்மத்தை உணர்வதற்குண்டான ஒரு வழியை வந்து காமிக்கிற போதும் அது வரும் அப்போது ரெண்டு இறகு அந்த மாதிரி என்ன இறகுன்னா ஒன்று மா மாந்தர்கள் அதாவது மக்கள் வந்து என்ன நம்ம உயிவதற்கு வழி என்னன்னா கேட்பவர்களுக்கு கொடுப்பது அதுதான் தேயம் தீனாய் அஜஸ்ரம்னு சொல்லுது இறைவனை நினைப்பது முருக கடவுளை நினைப்பது அப்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடாது ஞானம் தான் ஞானா ஞானாக்னியை கர்மம் தப்த கர்மான்னு சொல்லுவார் அது மாதிரி அப்படி இருக்கும் அதனால் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே நெடுவேதனை தான் இந்த பிறவி துன்பம் ஜனன மரண துக்கச் சேர தக்ஷம் நமாமின்னு தக்ஷணாமூர்த்தி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுலோகம் உண்டு நெ நெடுங்காலமாக உங்களுக்கு ஆதிகம் தெரியாது அந்தம் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய அந்தம் என்னென்னா ஞானம் வந்து முக்தி அடைய அந்தம் ஆனால் வரக்கூடிய இந்த பிறவி துன்பம் இருக்கேன் அது எவ்வளவு காலமாக எவ்வளோ கல்ப கல்பமாக தெரியாது அப்போது அது வந்து அதுதான் வழி காமிக்கிறார் இங்கே அருணகிரநாதர் கேட்பவர்களுக்கு கொடு முருகனுடைய திருவடியை நினை இதுதான் அப்போது நெடுங்காலமாக இந்த ஜீவனுக்கு உயிருக்கு உண்டான கஷ்டம் இந்த ஜனான மரண துக்கம் அதனால் இந்த பிறவி துயரம் தனக்குன்னு வைக்காமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதாலையும் இடையராது இறைவனுடையும் திருவடி தியானத்தாலையும் விலகுகிறது அப்படின்னு காம்கிறார் இரவாதவனும் பிறவாதவனும் ஆகிய வேற்பரமனை மறவாறு தியானிப்பதால் உண்டாகும் ஞானியே பெரு ஞானாக்னி தான் தக்தகர்மன் அதனால் பெருவித்தை எரித்து பொடி பொடி ஆக்கிவிடுது அடி என்னால் சொன்ன மாதிரி இந்த வினைன்னு சொல்கிறது பாபம் நீங்கள் சேர்ந்து தான் ஆகாமியும் சிஞ்சிரம் பிராரப்தம்னு அந்த நல்வினை தீவனையை ரெண்டும் சேர்ந்தது இது வந்து இன்பத்து சேர்ந்து வரும் அப்போது அதோடு சேர்த்து இந்த ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆத்தியாத்மிகம் வேறு சேர்கிறது பகவத்கீதையிலே இதை காமிக்கிறான் ஆதி தெய்வம்ங்கிறதையும் தெய்வத்தால் வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் ஆதி பௌத்திகங்கிறதையும் இந்த பஞ்சபூதங்களால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் ஆதி அத்தியாத்மிகம் சொல்லக்கூடிய உயிர்களால் இந்த இறைவன் படைத்த மற்ற வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்பத் துன்பங்கள் இப்போ இந்த வினைகள் அதாவது பாப்ப புண்ணுங்கள்னா அதுதான் நம்ம கஷ்ட நஷ்டங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கு காரணம் அது பிரகாரம் தான் இந்த சரீரம் கிடைக்கிறது அதனால் வினைகள் யாவும் விட்டுவிடு விட்டு விடு என்று அடுக்கு தொடரால் சொல்கிறார் நம்ம நம்ம அருணகிரிநாதன் முன் பாடல்ல முருகனை நினையாத மனம் முருகாது கல்லா இருக்குங்கிற சொல்லிட்டு அடுத்த இந்த பாடல்ல அந்த மனசுக்கு உப உபதேசமாக என்ன சொல்கிறார் இடு நினை இடு அதாவது இடுன்னா மற்றவர்களுக்கு தியானம் பண்ணும் குடு நினை அவரை தியானம் பண்ணு அதான் விடுவாய் விடுவாய்னு சொன்னார் இல்லையா விடுவாய் விட விட்டுடு குடு அதனால நம்முடைய இந்த பாப்ப புண்ணியங்கள்ங்கள்லந்து அதனுடைய பந்தங்களை கொடுக்கும் அதை விட முக்கியம் இந்த பாப்ப வாசனைகள் மனசில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த வாசனைகள் வாசனைகள்லாம் பாப்ப வாசனைகள்லாம் பூர்வ ஜன்ம வாசனைகள் பாப்ப வாசனைகள்னால் நமக்கு உண்டான பிடிக்கும் பிடிக்காது வேணும் வேண்டாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பலவிதமான ஆசா பாசங்கள்லாம் இருக்குது இல்லையா பல காலமாக இருந்து அந்த குணங்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நல்லது கிட்ட சொன்னோம் அந்த இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் கர்மா செய்யக்கூடிய செயல்கள் தூண்டுகிறது அதையும் அறுத்து மனமே பழைக்கூடிய வழியும் பொடி பொடியாக்கி இந்த வினைகளை விட்டு அனுபூதி அடைவா எப்படி கந்தனை அடைய கந்தனால் அருளப்பட்டு அனுபூதி பெறுவா என்று சொல்றார்